வணக்கம் நற்றினையின் ஒரு நிமிட யோசனைக்காக திருச்சியிலிருந்து அணுகீர்த்தனா நட்பண்புகளுக்கு எல்லா இடங்களிலும் வரவேற்பு ஆம் நட்பண்புகளுக்கு எல்லா இடங்களிலும் வரவேற்பு உண்டு என்கிறார் தாமஸ் ஆல்வாடிசன்